प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமனர்வாணம் ரிஷய க்ஷீகல்மிதா श्री ரகவான் ுடைய லக்ஷணத்தையும் ஞானி அடையிற பிரயோஜனத்தையும் திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறார் இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார் வெடி விஷயங்களை சார்ந்திருக்காமல் தன்னில் தானே ஆனந்தமாக இருக்கான் ஆனந்தத்துக்காக எந்த விதமான விஷயமோ மனசில் உணர்ச்சி விஷயங்களோ கூட அவனுக்கு தேவைப்படுறதில்லை அவனுடைய உடல் தேவைகள் உணர்ச்சி தேவைகள் பெரும்பாலும் நிறைவு பெற்று விடுகின்றன ஞானம் அவனுக்கு பரிபூர்ண நிறைவை கொடுத்து விடுகிறது ஆகையினால் அவன் அந்த மெய்ப்பொருள் தன்மையே உடையவனாக இருந்து முக்தியை பேரின்பத்தை உணர்கிறான் பிரம்ம நிர்வாணம்ங்கிறதுக்கு விதேக முக்தின்னு சொல்லலாம் மோட்சத்தை அடைகிறான் என்றும் புரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பகவான் க்ஷீண கல்மஷாகா நான் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி சொல்கிறேன் அப்படியே புரிஞ்சுக்கோங்க க்ஷீண கல்மஷாஹான்னா பாபங்களெல்லாம் அடியோடு நீங்கியவர்கள் க்ஷீண பாபாதி தோஷாகா ஆக மனசில் இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் அதனால் உண்டாகிற புண்ணிய பாபங்கள் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் க்ஷீண கல்வஷாகா முதல்ல பாபம் போனால் தான் விவேகமே சரியாக வேலை செய்யும் அப்புறம் ஞானம் வந்தால் புண்ணியத்திலருந்தும் விடுபட்டுடுவோம் இங்கே க்ஷீண கல்மஷாகங்கிறது முதல்ல கர்மயோகம் பண்ணி பாபங்கள்லேருந்து விடுபட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் பகுவச்சனத்தில் சொல்கிறார் நிறைய பேர் இப்படி அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம் சின்னத்வைதாக சந்தேகங்கள்லாம் அறிவே நீங்கியவர்கள் இப்போ பகவான் அர்ஜுனனுடைய மூணாவது அத்தியாயத்தினுடைய கேள்வி அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய கேள்வி இதெல்லாம் சொல்லியிருக்கார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கார் அதை பொறுத்து அதை மனசில் வச்சுருந்தோம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக ஆன்மீக வாழ்க்கையில் எந்த குழப்பமும் கிடையாது எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கிறார்கள் சந்தேகங்கள் அறவே நீங்கியவர்கள் யதாத்மானா சம்யத்தேந்திரியாகா யதாத்மானகான்னா உடம்ப இந்திரியங்களெல்லாம் நன்றாக வசப்படுத்தினவர்கள் கட்டுப்படுத்தினவர்கள் சர்வபூத ஹிதேரதாக எல்லாருக்கும் எல்லா சரீரத்திலையும் இருக்கிற எது நல்லதோ அதை செயரத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் அகிம்சையை கடைப்பிடிக்கிறவர்கள் அர்த்தம் யாரையும் துன்புறுத்தாதவர்கள் அர்த்தம் இப்படிப்பட்ட ரிஷிகள் ரிஷயஹான்னு இருக்குது ரிஷயஹான்னு சொன்னால் சமயக் தரிசினகா சந்யாசினகா அப்படின்னு பொருள் சொல்கிறார்கள் பெரியோர்கள் உண்மையை உள்ளவாறு தரிசனம் பண்ணக்கூடிய சன்னியாசிகள் ஞானிகள் அதாவது சன்னியாசினா புறத்துறவு இருக்கணும்னு அவசியம் இல்லை மெய்யறிவால் அகத்துறவை நன்கு மேற் மேற்கொண்டவர்கள் பிரம்ம நிர்வாணம் லபந்தே பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறார்கள் மெய்ப்பொருளோடு தங்களை இணைத்து கொண்டு விடுகிறார்கள் இந்த உடல் மனம் இவற்றோடு தொடர்பற்றவர்களாக இருந்தாலும் அது இருக்கும் உடம்பு உலக வாழ்க்கை இருக்கும் அதில் தர்மமான செயல்களும் இருக்கும் ஆனால் அதில் நாம் கொஞ்சம் கூட இந்த கருத்திருவ போக்திருத்த பாவம் இருக்காது அது அப்படியே இந்த ஞான பலமானது மேலோங்கி ஓவர் பவர் பண்ணி அந்த தார்மிக விவகாரத்தையும் பண்ணுறோங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் பண்ணிடுறதுக்குரிய சக்தி இருக்குது இந்த ஞான பலம் கூட கூட ஞானம் மேலோங்கும் சூரிய பிரகாசத்தில் எப்படி எல்லா விதமான பிரகாசங்களும் ஒளி குன்றி போயிடுறதோ அதுக்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறதோ அது மாதிரி இந்த ஞான பிரகாசத்தினால மற்ற விவகார விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த ஞான விவகாரங்கள் அதெல்லாம் அமைங்கி விடுகிறது இது மேலோங்கிறதுனால அது குறைந்து விடுகிறது அவர்கள் எப்பொழுதும் பிரம்ம நிர்வாண நிலையிலேயே இருக்கிறார்கள் ஆக திரும்ப திரும்ப ஸ்ரவணம் பண்ணுறதுனாலேயும் சந்தேகம் போகிறது உடம்பு மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது இதெல்லாம் ஞானத்தை நன்றாக அடையிறதுக்கு காரணமாகி விடுகிறது அதனால் மோக்ஷம் அல்லது பேரானந்தத்தை உணர்றது சுலபமாயிடுறதுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம் லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய கல்மாஹிதாய தாத்மான சர்வூதி தேர்த எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி